வணக்கம் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் புதர்ப்பு நான்கள் விஜயஹரி நேற்றைய புதர்வு கேள்விகளுக்கான பதிவுகள் இதோ ஒன்று உலக விண்வெளி வாரம் அக்டோபர் நான்கு முதல் அக்டோபர் பத்து வரை கொண்டாடப்படுகிறது இரண்டு சமீபத்தில் புதிய பொது விநியோக முறை கடைகளில் முப்பது சதவீதத்தை பெண்களுக்கு வழங்க ராஜஸ்தான் மாநிலம் முடிவு செய்துள்ளது மூன்று விருவர் குர்பிரித் இனி இன்றைய கேள்விகள் உங்களுக்காக ஏதோ ஒன்று முழுக்க முழுக்க சூரிய சக்தி ஆற்றலுடன் இயங்கும் முதல் விமான நிலையம் எது இரண்டு இந்தியா கங்கை நதி ஓங்கியல் டால்பின் நாளை என்று கொண்டாடியது மூன்று பல் பயன்பாட்டு மேம்பட்ட இலகுரக ஹெலிகாப்டரான துருவாவை தயாரித்த நிறுவனம் இது நன்றி